பதினாறாவது ரெக்கார்டிங் சிக்ஸ்டீன்த்து ஐந்து நாகர்கோவில் மலைநாட்டில் அப்படி ஒரு தனி ஆட்சி நடப்பதை இதுவரை அறிந்திராத சேரமான் அந்த சூழ்நிலைகளை கண்டு ஆச்சரியமுற்றார் கொங்கு நாட்டையும் கூடல் நாட்டையும் ஒரு சேர சந்தித்து வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த தோள்கள் சாதாரண மலைவாசிகளுக்கு அடிமையாகிவிட்டதை எண்ணி அவர் வெட்கப்பட்டாலும் அந்த புதுமையான சூழ்நிலையில் திகைப்புற்றவராகவும் காணப்பட்டார் வேளிற்குடியினர் மற்ற மலை ஜாதியினரை விட நாகரிகம் வாய்ந்தவர்கள் என்று அவர் நினைத்திருந்தார் ஆனால் அவர்களிடையேயும் ஒரு சில பரம்பரை பழக்க வழக்கங்களை மூழ்கி கிடப்பது அப்போதுதான் தெரிந்தது பகைவனை கைது செய்து கட்டி வைத்துவிட்டு நகராக்களை முழங்கி நாட்டியமாடும் ஆதிவாசிகளின் மனோபாவம் மலையமான் குடியினருக்கும் இருப்பது கண்டு அவர் வியந்தார் எனினும் அவ்வொன்றை அவர் காண தவறவில்லை பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தாலும் தரங்கினியின் அழகு மற்ற கேரள பெண்களின் அழகுக்கு ஈடுகொடுப்பதாகவே இருந்தது நல்ல குளிர்ந்த காற்றடிக்கும் இயற்கையான சூழலில் கட்டுப்பட்ட நிலையில் அவர் நின்றார் எருமையை வாட்டுவதற்காக ஏற்றப்பட்ட நெருப்பின் கதகதப்பு அவர் உடம்புக்கு இதமாக இருந்தது அதைவிட அடிக்கடி தரங்கினி அவர் கன்னத்தை தட்டி நாட்டியமாடியது அவருக்கு வேடிக்கையாக இருந்தது மலையர் தலைவன் அஞ்சலவேள் தரங்கினியையும் மற்ற பெண்களையும் அங்கேயே விட்டுவிட்டு மற்ற வீரர்களை அழைத்து கொண்டு மலையின் உட்பகுதிக்கு சென்று விட்டான் திருவஞ்சைக்களத்துக்கு முடிசூட்டப்பட்ட மூன்றாம் சேரமான் இவர்தான் என்பது அஞ்சலவேளுக்கு தெரியவில்லை படைத்தள கர்த்தாக்களில் ஒருவர் என்றே அவன் எண்ணியிருந்தான் அவனை பொறுத்தவரை திருவிதாம் கூட்டு சந்தைக்கு கூட ஒரே ஒரு முறைதான் போயிருக்கிறான் இரண்டாம் சேரமான் பெருமாள் என்ற குலசேகர ஆழ்வார் முடித்துறந்த செய்தி மட்டம் அவனுக்கு கிடைத்திருந்ததே தவிர வஞ்சியின் புதிய மன்னர் பற்றிய மற்ற விவரங்கள் அவனுக்கு தெரியவில்லை திருவிதாங்கோட்டு முடிசூட்டு விழாவைத்தான் அவன் அறிவான் காட்டிலே வேலை செய்து கடமை முடித்த பெண்கள் இரவிலே கூடுமிடத்திலேதான் சேரமான் கட்டப்பட்டிருந்தார் ஆகவே இயற்கையாகவே அங்கு வரும் வேளிர்பெண்கள் அன்று சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதை கேட்டு வேடிக்கை பார்க்கவும் வந்தார்கள் அந்த பெண்களிலே பலருக்கும் கல் அருந்தும் பழக்கம் இருந்தது நரவு எனப்படும் கல்லை அவர்கள் நரா என்று அழைத்தார்கள் நேரமாக ஆக அவர்களில் கண்ணிகளாக இருந்தவர்களுடைய காதலர்கள் கல்யாணமான பெண்களின் கணவன்மார்கள் ஆகியவர்கள் உண்டாட்டு படலம் நடத்த அங்கு வந்து சேர்ந்தார்கள் ஆடி கழிப்பதும் சிறிது நரவு அருந்துவதுமாக இருந்தாள் தரங்கினி இரவு நேரத்தில் மலைவாசிகளை தவிர வேறு யாரும் மலையின் மீது ஏறவோ மலையிலிருந்து இறங்கவோ முடியாது அந்த தைரியத்தில் சேரமானின் கைக்கட்டுகளையும் அவள் அவிழ்த்து விட்டாள் காட்டு சூதங்கம்புகள் எரிக்கப்பட்ட வெளிச்சத்தில் பகலில் கவனித்ததை விட அதிகமாக அவள் அழகை கவனித்தார் சேரமான் அவள் கழுத்திலே அணிந்திருந்த புலினகம் அவர் கருத்தை கவர்ந்தது உதயகிரி மலையில் அவ்வளவாக சிறுத்தைகள் கிடையாது இருப்பினும் அந்த மலையோடு தொடர்பு அருந்து போய் நிற்கும் பல மலைகளில் சிறுத்தைகளும் காட்டு யானைகளும் உண்டு அந்த மலைகளுக்கு சென்று அவற்றை வேட்டையாடி புலிநகமும் யானை தந்தமும் கொண்டு உதயகிரி மக்கள் வழக்கம் ஆடவர்களிலே சிலர் புலித்தோல் அணிந்திருந்ததையும் சேரமான் பார்த்தார் துணிமணிகள் அணிந்த பெண்களும் அங்கே இருந்தார்கள் துணிமணி அணியும் பழக்கம் இருக்கும்போது தரங்கினி மட்டும் ஏன் பறவை இறகுகளால் ஆனால் ஆடை அணிந்திருந்தாள் மலைவாசிகளின் அழகான அந்த தேசிய ஒபடையில் அவளுக்கு இருந்த மோகம் அவருக்கு புரிந்தது அவள் பாடிய பாடலில் செம்மையான மலையாள கொடுந்தமிழ் வார்த்தைகள் நிறைந்து காணப்பட்டன கொச்சையாக அவள் பாடிய போதும் சங்கம் அருவிய காலத்து தமிழ்ச்சொற்கள் பலவற்றை அதில் கண்டுபிடிக்க அவரால் முடிந்தது தரங்கினி அளவுக்கு மீறிய போதையில் இல்லை இந்திரர் அமிழ்தம் இதுவென கருதி சந்திரன் இறங்கித் தவழும் உதயமலை என்று அவள் பாடினாள் சித்திர அமைந்த ஒரு கைபாதிரத்தில் நிறைய நரவினை எடுத்து அவர் முன்னே நீட்டினாள் தன் கரங்களால் வாயையும் மூக்கையும் பொத்திக்கொண்டு இது எனக்கு பழக்கமில்லை என்றார் சேரமான் அவள் சிரித்தாள் அது என்னவோ குயில் விட்டு விட்டு கூவுவது போல அவருக்கு கேட்டது அவர் அருகே வந்து மெதுவாக நின் பெயர் என்ன என்று கேட்டாள் தரங்கினி தன்னை யாரும் அறிந்து கொள்வல்ல கொள்ளவில்லை என்பதை முன்னே தெரிந்து கொண்டிருந்த சேரமான் சுருக்கமாக தன் பெயரை ரவி என்றார் நீ எழிலாக இருக்கிறாய் என்றாள் அவள் ஏன் நீயும் கூடத்தான் என்றார் அவர் இம்மலையின் பருவம் எஞ்ஞான்றும் இளவேனிலே ஆதலின் என் தோற்றம் அழகு குலையாதது என்றாள் அவள் அந்த தமிழை அவர் வெகுவாக ரசித்தார் இங்கு கல்வி உண்டா என்று கேட்டார் எங்களுக்கு நாங்களே என்று பதில் சொன்னாள் தரங்கினி அவளிடம் பல விஷயங்களை பேச வேண்டும் போல அவருக்கு தோன்றிவிட்டது பழம்பெரும் தமிழ் குடியினர் ஆயவேளின் குடியினர் என்று கேள்விப்பட்டிருந்த அவருக்கு நீண்ட காலத்து மரபுகள் பற்றி அவளோடு உரையாட வேண்டும் போல் தோன்றிற்று சுற்றி இருந்த பெண்களும் ஆண்களும் சத்தமிட்டு சிரித்ததும் கட்டிப்பிடித்து விளையாடியதும் அவரது ரசனைக்கு ஏற்றதாக இல்லை வேடிக்கை காட்சிகளை ரசிப்பதை விட சில விஷயங்களை தெரிந்து கொள்வது நலம் என்று அவரது அரசியல் உள்ளம் கூறிற்று தரங்கினியும் நன்கு விவரம் தெரிந்தவளாகவே அவர் கண்களுக்கு தென்பட்டாள் நான் முன்னோடு நிறைய பேச வேண்டும் என்றார் அவர் நன்று நவிழுங்கள் என்றாள் அவள் சரி சரி உதயகிரி மக்கள் தொல்காப்பியர் காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவருக்கு புரிந்தது யான் சேரநாட்டு தளபதி இம்மலை பற்றிய வழக்காறுகள் மரபுகள் சிலவற்றை நின்பால் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர் உடனே அவள் சாதாரண தமிழ் அப்படியா என்றாள் அது அவருக்கு வேடிக்கையாக இருந்தது காலங்களால் மாறியும் மாறாமலும் இருக்கும் அவளது மழலை மொழியே சுவை மிகுந்த ஒன்றாக அவருக்கு பட்டது இவர்கள் களிமயக்கத்தில் எரிக்கிறார்கள் பொழுது நடக்க நடக்க புலம்புவார்கள் இவ்விடம் நல்லதன்று யாம் நாகர்கோவிலுக்கு போவோம் என்றாள் அவள் அது எவ்விடம் என்று கேட்டார் சேரமான் அதோ ஒரு கல் தொலைவில் கணல் எரிகிறது தெரிகிறதா என்றாள்வள் சேரமான் கூர்ந்து கவனித்தார் மலையின் நெருப்பு வெளிச்சம் ஆங்காங்கு தெரிந்தாலும் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் சீராகவும் வரிசையாகவும் இருந்தது அவள் போகலாம் என்று சொல்வதற்கு முன்னாலேயே சேரமான் நடக்க தொடங்கினார் செல்ல கிடக்க என்றாள் அவள் சேரமான் நின்றார் அங்கு ஒரு மரத்தின் கிளையில் இருந்து தொங்கிக் சலங்கை போன்ற மணியை அவள் அசைத்தாள் சத்தம் போட்டு கொண்டிருந்த அத்தனை பேரும் அப்படியே அசையாது நின்றார்கள் மகளிர் இருவர் என்றாள் அவள் இரண்டு பெண்கள் எரிந்து கொண்டிருந்த கழிகளோடு அவள் அருகில் நடந்தார்கள் அவள் முன்னால் நடக்க சேரமான் பின்னால் நடந்தார் அந்த சூழ்நிலையும் அந்த மொழியும் அவருக்கு வெகு சுகமாக இருந்தன அங்கேயே தங்கியிருக்கலாம் போலவும் அவருக்கு தோன்றிற்று படையெடுப்புகளாலும் நாகரிக கலப்புகளாலும் சமவெளி மக்கள்தான் மாறியிருக்கிறார்கள் மலைவாழ் குடியினர் பழைய அப்படியே காப்பாற்றி வருகிறார்கள் எவ்வளவு ஆழமான தமிழ் வார்த்தைகளை இவள் மழலை மொழியில் உச்சரிக்கிறாள் சேரமான் சிந்தித்தபடியே அவள் பின்னால் நடந்து கொண்டிருந்தார் மெல்லிய காற்றில் தவழ்ந்து வந்த சந்தன வாடை மகிழ மலர் வாடை அனைத்தும் மனதில் புதிய பரவசத்தை உண்டாக்கின தரங்கினி நடந்து சென்ற போது சில மான்கள் அச்சமில்லாமலேயே அவள் எதிரில் வந்து நின்றன அவற்றை அவள் தட்டி கொடுத்து விளக்கினாள் ஓரிடத்தில் காட்டு எருமைகள் கூட்டமாக கூடின ஒரு சிறிய ஏரிக்குள்ளே அவை இறங்கின அவை இறங்கிய வேகத்திலே மீன்களில் சில துள்ளி கரையிலே விழுந்தன நெருப்பு வெளிச்சத்திலேயே காண சேரமானால் முடிந்தது அழகான ஒரு கோவிலின் முன்னே அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அது ஒரு சுதை கோவில் களிமண்ணும் சுண்ணாம்பும் கொண்டு கட்டப்பட்டது அந்த கோவிலின் முன்பக்க சுவரிலே வாசலுக்கு இருபுறமும் சாரையும் சர்பமும் பின்னி இருப்பது போல ஓவியம் இருந்தது இருவருக்கும் வழிவிட்டு இரண்டு பெண்களும் நெருப்பு கழிகளோடு இருபுறமும் ஒதுங்கி நின்றபோது அந்த படங்களை அவர் பார்த்தார் அந்த வாசலிலேயே ஒரு சங்கு வைக்கப்பட்டிருந்தது அது ஒரு வலம்புரி சங்கு அந்த சங்கை எடுத்து அவள் சிறிது நேரத்துக்கெல்லாம் கோவிலின் உட்புறத்தில் இருந்து தொண்ணூறு வயது மதிக்கத்தக்க குடுகுடு கிழவர் ஒருவர் கையில் தீப்பந்தத்தோடு காட்சியளித்தார் அவர் வெளியே வரவில்லை தாமும் ஒரு சங்கை ஊதினார் தரங்கினியும் அவரும் மாறி மாறி மூன்று முறை சங்கை ஊதினார்கள் பிறகு தரங்கினி சேரமான் பக்கம் திரும்பி வருக என்றாள் உள்ளே இருந்த கிழவர் மடமடவென்று சில கழிகளுக்கு நெருப்பை வைத்தார் கோவிலின் உட்பகுதி பிரகாசம் அடைந்தது தரங்கிணியை தொடர்ந்து உள்ளே நுழைந்த சேரமான் வாசற்படியை தாண்டியதுமே பயந்து நின்று விட்டார் ஒரு பிரம்மாண்டமான நாகப்பாம்பு அவர் முன்னே படமெடுத்து நின்றது தரங்கினி அவர் அதன் முன்னாலே மண்டியிட்டு ஏதோ ஒரு ஸ்லோகத்தை உச்சரிப்பது போல உச்சரித்தாள் படமெடுத்த பாம்பு அப்படியே படத்தை சுருக்கி கொண்டு தலை தாழ்த்தி மரியாதை செலுத்துவது போல தரை தலையை வைத்தது பின் மெதுவாக ஊர்ந்து சென்றது தரங்கினி அங்கேயே நின்றாள் சேரமானும் அங்கேயே நின்றாள் உள்ளே சென்ற நாகம் வாயிலே ஒரு மலரை கவ்விக்கொண்டு வந்தது தரங்கினி இடது கையில் மீது மல வலது கையை வைத்து பணிந்து அதை வாங்கி கொண்டாள் பிறகு அது முன்னால் செல்ல அவள் பின்னால் சென்றாள் அவளுக்கு அவளுக்கு பின்னால் சேரமான் சென்றாள் உஸ் உஸ் என்ற சத்தம் எங்கும் கேட்டு கர்ப்பகிரகம் போன்ற ஒரு சிறிய அறை அதற்கு மூன்றடி உயரம் மட்டுமே உள்ள சிறிய வாசல் அந்த வாசலின் முன்னே வந்து அவள் சேரமான நிமிர்ந்து பார்த்தாள் அவரும் அங்கே மண்டியிட்டார் இருண்ட உட்பகுதியில் விளக்கு எதுவும் இல்லாமலேயே வெளிச்சம் தெரிந்தது ஈண்டு காணும் ஒளி இயற்கையின் தோற்றம் என்றால் தரங்கினே குருவிடம் சிஷ்யன் பாடம் கேட்பது போல அதை கேட்டுக்கொண்டார் சேரமான் சிறிது நேரத்தில் உட்புறத்தில் ஒரு பெரிய நாகம் படமெடுத்து நின்றது சுமார் பத்து பதினைந்து நாகங்கள் படமெடுத்த பாவனையில் அந்த பெரிய நாகத்தை சுற்றி சுற்றி வந்தன அப்போது அந்த முதியவர் இடைவிடாத சங்கை ஒலித்து கொண்டிருந்தார் ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வந்து அவள் முன்னாலே வைத்தார் அந்த கிழவர் பெரிய நாகம் உள்ளிருந்து வெளியே வந்து தண்ணீரில் தலையை விட்டுவிட்டு திரும்பி போய்விட்டது அந்த தண்ணீரில் ஒரு கை அள்ளி குடித்தாள் தரங்கினி நீங்களும் குடியுங்கள் என்பது போல மானுக்குச் காட்டினாள் அவள் ஐயூ பாம்பு குடித்த தண்ணீரையா சேரமான் பயந்தே போய்விட்டார் தண்ணீரை அள்ளி குடிப்பது போல முழங்கை வழியே விட்டுவிட்டார் பிறகு அந்த சிறிய வாசல் கதவு தானாக சாத்தி கொண்டது கிழவரையும் காணவில்லை கோவிலின் முன்பகுதி மண்டபத்தில் வந்து அமர்ந்தாள் தரங்கினி அவள் எதிரே தானும் உட்கார்ந்தார் சேரமான் இக்கோவில் காலம் கடந்தது காலம் தோற்றாதது ஆய் வணங்கியது இவ்விடம் என்றாள் அவள் சேரமான் தலையை ஆட்டிக்கொண்டே இருந்தார் நச்சற்ற நாகங்கள் இம்மலையில்தான் உண்டு என்றாள் அவள்ேரமான் மேலும் தலையாட்டினார் நீ பற்றி கூறு என்றாள் அவள் நீ பற்றி என்று சொல்லக்கூடாது உன்னை பற்றி என்று திருத்த அவர் நினைத்தார் ஆனால் வாயடைத்து விட்டது இங்கே யார் எனினும் பொய்கூறினால் எது நடக்கும் தெரியுமா என்று கேட்டாள் மேலே இருந்து ஒரு நாகம் அவர் கழுத்தில் விழுந்தது சேரமான் அலறிவிட்டார் ஆறு பூர்வ ஜென்மமா அஞ்சற்க இந்நாகம் நம்மை எதுவும் செய்யாது என்றால் தரங்கினி கழுத்திலே விழுந்த நாகம் கை இறங்கி மெதுவாக கர்ப்பகிரக அறைக்குள் நுழைந்தது இந்த நாகர்கோவில் எப்போது கட்டப்பட்டது என்ற விவரம் உனக்கு தெரியுமா என்று கேட்டார் சேரமான் உடனே தரங்கினி எழுந்து நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த ஒரு சூந்தங்கம்பை கையில் எடுத்து சுவரின் ஒரு பகுதியை காட்டினால் அங்கே ஒரு பெரிய கருங்கல் பதித்திருந்தது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்திய தமிழ் எழுத்துக்களில் அது ஏதோ அதில் எழுதப்பட்டிருந்தது ஓரளவுக்கு அதை படிக்கக்கூடிய சக்தி சேரமானுக்கு இருந்ததால் படிக்க முயன்றார் பரம்பின் கோமான் பாரியும் கொல்லி நாடன் வல்வில் ஓரியும் ஒருங்கே தோன்றியவன் போல் தோன்றியவனும் சேர சோழ பாண்டியர் மூவரையும் ஒருங்கே எதிர்த்த மலையமான் திருமுடிக்காரியின் இளம் தோன்றலாகிய இனத்தோன்றலும் ஆகிய மலையமான் ஆய் ஆதற்கு யாண்டு பதினேழு ஆயின் கோடு கொண்டு அரசு காலை உதயகிரி கைவசமாக ஆய் அதன் கண்டது இக்கோயில் வெள்வேல் ஏரிக்கரையில் ஐந்து கலை ஐந்து தலைநாகம் தோன்ற ஆய் ஆதன் அதனைச் சீவ மறுநாகம் தோன்றிற்று இக்கோயில் ஆய் ஆதனால் எழுப்பப்பட்டது இவ்வுதயகிரி மலையும் ஆயிரத்தி ஐநூறு கோக்களும் நிபந்தம் ஆயின இவ்வளவுதான் சேரமானால் படிக்க முடிந்தது ஆய் அதன் ப ஆய் ஆதன் பற்றி சேரமானும் கேள்விப்பட்டது உண்டு வஞ்சிகை ஆண்ட எழினியின் மரபணனே ஆதன் என்று சேரமான் படித்ததுண்டு இவன் ஆய் அண்டிரனுக்கு முந்தியவனா பிந்தியவனா என்பது செரமானுக்கு புரியவில்லை எனினும் அவர் அது பற்றி குழப்பிக் ஆய் வழியினர் திருவிதாங்கோட்டுக்கு உரிமை கொண்டாடுவதில் நியாயம் என்பது மட்டும் அவருக்கு புரிந்தது இவ்வாய் வழி வழியே நாங்கள் என்றால் தரங்கினி இந்த கல்வெட்டை உன்னால் படிக்க முடியுமா என்று கேட்டார் சேரமான் இயன்றவரை என்றால் தரங்கினே அந்த கல்வெட்டையும் அவள் முகத்தையும் மாறி மாறி பார்த்தார் சேரமான் இப்போது அவள் முகத்தில் ஒரு இராஜவம்சத்தின் கலை தோன்றலாயிற்று இம்மலை யாங்கனும் நீ பார்த்ததில்லை வியன்மிகு காட்சிகள் உண்டு என்றால் தரங்கினே அப்படி என்ன உண்டு என்றுரமான் பாடும் மீன்கள்ி அதை நான் பார்க்கலாமா என்று கேட்டார் சேரமான் இதுவே நேரம் என்று தரங்கினி கைதட்ட ஏற்கனவே தீக்கம்பு எடுத்து வந்த இரண்டு பெண்களும் உள்ளே நுழைந்தார்கள் வருக என்று தரங்கினி முன்னால் நடந்தாள் படிக்கட்டை தாண்டியதும் மீண்டும் அங்கிருந்த சங்கை எடுத்து ஊதினாள் கோயிலுக்குள் இருந்த கிழவரும் அதுபோலவே ஊதினார் தரங்கினியை பின்தொடர்ந்து ஊருணியை நோக்கி நடந்தார் சேரமான் உலகில்தான் எத்தனை அற்புதமான காட்சிகள் இருக்கின்றன அதிலும் சேர நாட்டின் ஒரு பகுதியிலேயே எவ்வளவு சிறப்பான காட்சிகள் அரசியல் ஆரவாரத்தினால் இவற்றை காணக்கூட முடியாமல் இருந்தது என்று அவர் வருந்தினார் போகின்ற வழியிலே மரங்களின் மீது கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருந்த வண்ண வண்ண பறவைகளை அவர் கண்டார் பார்த்ததும் மனித அரவத்தை கேட்டும் அவை குப்பென்று பறந்ததும் மீண்டும் மரத்தில் வந்து அமர்ந்ததும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது ஒரு சிறிய ஊருணி பழங்கால கற்கட்டு சில கற்கள் பகிர்ந்து அங்கே சிறு சிறு மரங்கள் முளைத்திருந்தன ஒரு கல்லுக்கும் மறு கல்லுக்கும் இடையே உள்ள வெளியில் பெரிய அளவுள்ள பொற்கள் முளைத்திருந்தன பச்சை நிறத்தில் தண்ணீர் காட்சி அளித்தது அதன் கரையிலே வந்து நின்றால் தரங்கினேன் முதற் இறங்கினால் மெதுவாக அமர்ந்தால் சேரமானையும் அமரச் சொன்னாள் கண்ணத்தில் மெல்லிய குரல் கொடுத்தாள் திரும்ப அதே ஒரு குரல் எதிரொலித்தது அதை எதிரொலி என்றுதான் சேரமான் கருதினார் ஆனால் திடீரென்று தண்ணீரில் மெதுவாக அலை எழுந்தது வரால் மீன் அளவுக்கு பொன்னிறத்து மீன் ஒன்று ஆனால் உருவத்தில் வட்டவட்டமாக தலை தூக்கிற்று அவள் மீண்டும் குரல் கொடுத்தாள் அந்த குரலின் கடைசி பகுதியை மட்டும் அந்த மீன் பாடிற்று மெதுவாக மெது மெதுவாக ஒன்று இரண்டு மூன்று என்று நூற்றுக்கணக்கான மீன்கள் தண்ணீருக்கு மேல் தலை காட்டின ஒரு பெரிய கூட்டு இசகையே அவை பாடத் தொடங்கின ஆனால் அது பாட்டு மாதிரி சேரமானுக்குத் தெரியவில்லை பசியில் அலறுவது போலவே தோன்றிற்று அவர் தண்ணீரில் கை வைத்து பார்த்தால் நல்ல வெந்நீராக அது இருந்தது அவள் நாணத்தோடு நான் குளிக்கப் போகிறேன் என்றாள் சேரமான் தம் கண்களை மூடிக்கொண்டார் அவள் தமது கரங்களால் மார்பகத்தை மூடியவண்ணம் ஊருணியில் இறங்கினாள் பார்த்தால் ஆழம் நிறைந்ததாக தோன்றிய ஊருணி அவள் க அவளுக்கு இருப்பதாக சேரமானுக்கு தோன்றியது உண்மையிலே அது ஒரு வகையான நீச்சல் வடமொழியிலே ஜலஸ்தம்பம் என்பார்கள் தேவதைகள் மட்டும் அப்படி குளிப்பதாக ஐதீகம் அவள் குளித்து கொண்டே பாடிக்கொண்டே குளித்தாள் அல்லிக்கொடியின் வேர்கள் தண்ணீருக்கு மேல் பறந்து கிடப்பது போல அவளது கூந்தல் நீரிலே மிதந்தது மலை நாடுடையாய் மாணிக்க வல்லி சற்றே உன் கதவை திற உனது இளங்காற்றிலே நான் குளிக்க வேண்டும் உனது இனிய தாலாட்டுக்காக நான் மறுபடியும் குழந்தையாக விரும்புகிறேன் மேலே வானத்தையும் சுற்றிலும் மலையையும் தவிர என் கண்ணுக்கு வேறு எவையுமே தோன்றவில்லை நல்ல வேளை நான் தனியாக இருக்கிறேன் என் தனிமைக்கு நீதான் துணை என்னோடு நீயும் முன்னோடு நானுமாக பேசிக்கொண்டிருப்போம் மூங்கிலே மோதி நீ எழுப்பும் இசையே என் பாடலுக்கு இசை இப்படியே என் பொழுது கழிய வேண்டும் எவரும் இதில் குறுக்கிடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் அவள் பாடியதன் பொருள் இதுதான் ஆனால் பாடிய தமிழோ சங்ககால தமிழாக கொஞ்ச நேரமாக அந்த தமிழை கேட்டுவிட்டு கேட்டு கேட்டு சேரமானுக்கு அதில் பிரியமும் பழக்கமும் ஏற்பட்டுவிட்டன திடீரென்று தண்ணீருக்குள் மூழ்கினால் தரங்கினி அலைகள் விலகி மீண்டும் இணைந்தன ஒரு வினாடி இரண்டு வினாடிகள் பத்து வினாடிகள் முப்பது வினாடிகள் தரங்கினியை காணவில்லை பயத்தோடு தரங்கினி என்று அழைத்தார் சேரமான் பதில் கொஞ்சம் சத்தம் போட்டு தரங்கினி என்று பதில் தாள முடியாத பயத்தோடு தரங்கினி என்று உறக்கக் கோவினார் சேரமான் பின்பக்கம் இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது செல்லலாமா என்று கேட்டவாறே தரங்கினி எதிர்பட்டாள் நீ எப்படி கரையேறினாய் என்று கேட்டார் சேரமான் ஐம்பது காலடி தூரத்தில் இருந்த ஒரு இடத்தை காட்டினாள் தரங்கினி இரண்டு தோழி பெண்களும் நெருப்பு கம்பை அந்த பக்கம் காட்டினார்கள் அங்கே யாழி ஒன்று வாய் திறந்திருப்பதைப் போல காணப்பட்டது அதன் வாயுக்குள் ஒரு படிக்கட்டு இருந்தது மேல் படிக்கட்டு வரையில் தண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்தது இதுவும் மலையமான் ஆய் ஆதனுடைய படைப்பா என்று கேட்டார் சேரமான் அங்கனமே என்றாள் தரங்கினி இருவரும் முதலில் சேரமானால் கட்டப்பட்டிருந்த இடம் நோக்கி செல்லலாம் என்று திரும்பிய போது பெரும் மழை பிடித்து கொண்டது நடைந்தபடியே அவர்கள் நாகர்கோவிலை நோக்கி நடந்தார்கள் பெரும் மழையினால் கம்புகளில் இருந்து கொண்டிருந்த நெருப்பு அணைந்தது இடையிலே மின்னல் மின்னி வழி காட்டிற்ற சேரமானின் கையை பிடித்து நடந்தாள் தரங்கினி நாகர்கோவில் வாசலுக்கு வந்ததும் அந்த பெருமழையிலும் மீண்டும் சங்கெடுத்து ஊதினால் தரங்கினி வழக்கமான சடங்கு உள்ளே நுழைந்த இருவரும் நன்றாக நனைந்திருந்தார்கள் அந்த நிலையிலும் ஒருவருக்கு ஒருவர் வேறு வகையான எண்ணத்தோடு பார்த்து கொள்ளவில்லை மூன்று பெரிய போர்வைகளை கொடுத்தார் முதியவர் மார்பில் இருந்து கால் வரையிலும் இருவரும் அதை கட்டிக்கொண்டு நனைந்த ஆடைகளை களைந்தார்கள் வாய் சிறிதான இரண்டு பாத்திரங்களில் நெருப்பு கப்புகளை ஊன்றி பக்கத்தில் வைத்து அமர்ந்தால் தரங்கினி எதிரே இது காரம் நீ யாரென நான் அறியேன் என்றால் தரங்கினி அப்போதுதான் சேரமானுக்கு அவள் முன்பு சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது இந்த இடத்தில் யாரும் பொய் உரைக்க கூடாது என்று அவள் கூறியிருந்தாள் அல்லவா உண்மையை சொல்லட்டுமா என்று கேட்டார் சேரமான் உண்மைதான் சொல்ல வேண்டும் என்று அழுத்தமாக சொன்னால் தரங்கினி நான் தான் வஞ்சிக்கு முடிசூட்டப்பட்ட மூன்றாம் பெருமாள் என் இயற்பெயர் பாஸ்கர ரவிவர்மன் திருவிதாங்கோட்டுக்கு முடிசூட்டப்பட்டிருப்பது என் மைத்துனன் மார்த்தாண்டவர்மன் என்றார் அவர் தரங்கினி திகைப்போடு அவரை பார்த்தாள் ஒரு சிறிய மலையில் உள்ள மக்களை அடக்குவதற்கு ஒரு பெரிய நாட்டின் மன்னனே மலையேறி வருவானா என்ன அதிசயம் உங்கள் பால் தலநாயகர் எவரும் இல்லையா என்று கேட்டாள் தரங்கினி இருக்கிறார்கள் என்றார் சேரமான் பின் இம்மலை முகடு ஏற உனக்கு ஏன் தொல்லை என்று கேட்டாள் தரங்கினி நானே வந்தது நல்லதாய்ப்போயிற்று என்றார் சேரமான் எவ்வண்ணம் என்று வினவினாள் தரங்கினி நானே வரவில்லை என்றால் இவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை காண வாய்ப்பு ஏது என்றார் சேரமான் நச்சுக்கணையினால் நீ மாண்டிருந்தாள் என்று அனுதாபத்தோடு கேட்டாள் தரங்கினி போர்வீரன் அவற்றுக்கு அஞ்ச முடியுமா என்றார் சேரமான் மெது மெதுவாக பரிவுமிக்க பாவையாக மாறத் தொடங்கினால் தரங்கினே உனக்கு நன்மணம் எம் மலையை பிறர் கொள்ளாது காப்பதே எம் பணி ஆதலின் அன்று நச்சுக்கனை தொடுத்தோம் நீ உரைக்கலாம் தன் பொருள் பிறர் கொள்ள உனக்கு சம்மதம் உண்டா அவ்வண்ணமே இதுவும் என்றாள் அவள் உன் பேச்சில் நியாயம் இருக்கிறது ஆனால் வேணாடு வஞ்சியோடு சேர்ந்து வெகு நாட்களாகி விட்டன அதை தனியாக பிரித்து திருவிதாங்கோட்டை தலைநகராக்கிய போது அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லாத இருந்தால் தூது வந்திருக்கலாமே அப்படி வந்திருந்தால் உதயகிரியை தனியாக அனுமதிக்க நான் தயங்கி மாட்டேனே வள்ளல் ஆய் அண்டிரனும் ஆய் ஆதனும் தோன்றிய ஒரு மரபை பகைத்து கொள்ள நாங்கள் விரும்ப மாட்டோமே மலையமான் குடியினர் இப்படி ஒரு மாச்சரியம் கொண்டுள்ளார்கள் எனக்கும் தெரியாது என்றார் சேரமான் இனி எங்கள் மலையை நீங்கள் கை கொள்ள மாட்டீர்களே என்று கேட்டால் தரங்கினி அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை வேநாட்டில் ஒரு பகுதியாகத்தான் இந்த மலையை கருதினோம் இனி இந்த மலை தனியாக இருக்க வேண்டுமெனில் எங்களுக்கும் சம்மதமே என்றார் சேரமான் நீ யாகியர் என் நெஞ்சு நெற்பவரே என்றபடி ஒருவருக்கொருவர் விட்டுக் பாவனையில் பேசத் தொடங்கினார் சேரமான் அவளிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டாராயினும் அவளும் அவரிடம் மிகுந்த அன்பு உடையவள் ஆனால் அந்த அன்பு எத்தகையது இனம் விளங்காத ஒரு பந்தம் காலையில் எந்த திருவிதாங்கோட்டுக்கு நின்னை அனுப்ப நான் முயல்வேன் என்றாள் அவள் இன்னும் ஒரு நாள் இங்கிருக்க ஆசை என்றார் சேரமான் மலையில் நீ மடிந்து விட்டதாக திருவிதாங்கோட்டில் எண்ணுவார்களே என்றாள் தரங்கினே பத்திரமாக இருப்பதாக ஓலை அனுப்பிவிடுகிறேன் என்றார் சேரமான் யானும் அவ்வண்ணுமே விழைகிறேன் என்றாள் தரங்கினே உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதில் பொழுதுபோவதே தெரியவில்லை என்றார் சேரமான் எந்தை என்னினும் இனியவர் என்றாள் அவள் இப்போதே நீ உன் இல்லம் செல்ல வேண்டுமா என்று கேட்டார் சேரமான் கார் எம் இல்லத்தினும் இக்கோவில் சுகமானது இங்கேயே உரையாடி கொண்டிருப்போமே என்றாள் அவள் இருவரது பந்த உணவு உண்ண வேண்டியதையே அவர்கள் மறந்திருந்தார்கள் அவள் நினைவுபடுத்தினாள் தோழி பெண்களை அழைத்து சிற்றரிவிக்காவுக்குச் சென்று உணவெடுத்து வாருங்கள் என்றாள் அப்போதுதான் தான் கட்டப்பட்டிருந்த இடம் சிற்றறிவிக்கா என்று சேரமானுக்கு தெரிந்தது இங்கே அறிவி உண்டா என்று கேட்டார் சேரமான் அழகிய அருவி என்றாள் காலையில் குளிக்க வேண்டும் என்றார் அவர் அவள் சிரித்தாள் எப்போதோ ஒரு முறைதான் அவள் சிரிப்பது வழக்கம் ஆனால் அந்த சிரிப்பு பிறரை மெய்மறந்த நிலைக்கு கொண்டு வந்துவிடும் அவள் மெதுவாக எழுந்து சங்கை எடுத்து ஊதினாள் இப்பொழுது அதன் தொணி வேறு இருந்தது முதியவர் அவள் முன் தோன்றினார் ஆனால் அவர் தம் சங்கை ஊதவில்லை வடமொழியில் ரக்ஷா என்றாள் திடீரென்று அவள் வடமொழி பேசியது சேரமானுக்கு வியப்பாக இருந்தது கிழவர் உள்ளே சென்றார் தரங்கினி மண்டியிட்டாள் மீண்டும் அதே நாகப்பாம்பு வந்து தண்ணீரில் தலையை நனைத்தது முதியவர் சிறிய சிவப்பு துணியோடு வந்துவிட்டார் அவள் தனது வலதுகையை நீட்டி தன் இடது கையால் சேரமானின் வலதுகையை எடுத்து அதனோடு இணைத்து கொண்டாள் முதியவர் நாகம் குடித்த தண்ணீரில் அந்த சிவப்பு நனைத்து இரண்டு கரங்களையும் இணைத்து கட்டினார் திகைப்போடு இது எதற்காக என்று கேட்டார் சேரமான் அவள் மீண்டும் சிற சிரித்தாள் ஏழு பிறவாத பிறப்பு உதயகிரிக்கு வரும் புதியவன் ஒருவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டால் இப்படி ரக்ஷை ஒன்றை கட்டுவதென்றும் தாய் உறுத்தி அவனை மகனாக ஏற்றுக்கொண்டால் குழந்தைப்பாலில் கொஞ்சம் கொடுப்பது என்றும்